வணக்கம் இது மலை நான் உங்கள் ரோனி இன்று வெகு நாட்களுக்கு பிறகு தர்பார் ராகம் என்ற ஒரு நூலை வாசித்தேன் இது ஒரு மறு வாசிப்பு தர்பார் ராகம் நூலை இந்தி எழுத்தாளர் ஸ்ரீலால் சுக்லா எழுதியிருக்கிறார் தமிழ் மொழிபெர்ப்பு சரஸ்வதி ராமராவ் செய்திருக்கிறார் நூலை நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டுள்ளது இந்த நூல் அரசு மீது ஒரு அங்கத்தன்மையோடு கடும் விமர்சனங்களை முன்வைக்கும் ஒரு நூல் இந்தி மொழி நூலை வெளியேற்றதுக்காக அரசு வெளியீட்டு நிறுவனத்துக்கு முதலில் நாம் நன்றி கூற வேண்டும் புண்பட்ட மனங்கள் அதிகரித்து விட்ட காலத்தில் இந்த நூல் மறுமதிப்பு கண்டு அதுவே பேர் ஆச்சரியம் இன்று வெளியாகும் பல்வேறு நூல்கள் பலசாரி மதவாத அரசுக்கு ஆதரவான நூல்கள் மட்டுமே அந்த வகையில் இந்த நூல் இன்று வெளியாகும் என்றால் அது பெரும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் நூலாசிரியர் ஸ்ரீலால் சுக்லா மூலாசிரியர் ஸ்ரீலால் சுக்லா எழுதிய வேறு எந்த நோக்களையும் நான் படித்ததில்லை இந்த நூலும் வாசிப்பல் ஆர்வம் கொண்ட பிறரையும் வாசி வைக்கும் நோக்கில் உள்ள சகோதரர் திரு முருகானந்தம் மூலமாக வாங்கினேன் அந்த வகையில் அவருக்கு நன்றி மொத்தம் முந்நூறு பக்கங்களுக்கும் மேல் கொண்ட அந்த நூலின் அச்சிடப்பட்ட விலை ரூ இருபத்தி எட்டு புத்தக தொழிலாளர் தள்ளுபடிகள் ரூ பதினாலுக்கு வாங்கினேன் இந்த நூலில் உள்ள கருத்துக்களை காங்கிரஸ் அரசு அனுமதித்து அரசின் மூலம் வெளியிட்டுள்ளது தற்போதுள்ள நூல் தற்போதுள்ள அரசு இதுபோல ஒரு நூலை நிச்சயம் புறக்கணிக்கவே செய்யும் ஏனால் நூலில் முக நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்கள் ஏராளம் உள்ளன நூல் நூலில் மையமாக உள்ள கிராமம் சிவபால்கஞ்சின் கிராமம் இதுதான் தொன்மை இந்தியா நவீன இந்தியா அல்லது எதிர்கால இந்தியா நம் வைத்துக்கொள்ளலாம் அக்கிராமம் அங்குள்ள சங்காமல் என்ற ஒரு பள்ளி கூட்டுறவு நிறுவனம் அதை வைத்து அங்கு உருவாகிய அழுக்க நான் அரசியல் அந்த கிராமத்து மனிதர்களின் சாமியார்த்தனம் கல்வி அறிவின்மை பங்கி பாணத்துக்கு அடிமையாகி உரிமைகளை இழந்து அடிமையாகி வாழ்கிற அவளம் மூட நம்பிக்கைக்கு தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிற தன்மை பூசாரிகளின் மாய்மாலம் அரசியல்வாதிகளின் பொய்கள் பிரசங்கங்கள் என அனைத்துமே நம் வாழ்கிற இந்திய முழுமைக்கும் பொருந்துகிறது இந்த நூல் எழுதப்பட்ட காலம் மட்டுமில்லை என்றைக்கு பிடித்தாலும் அது பொருந்தும் இன்றைக்கும் பொருந்தும் நாளைக்கும் கூட பொருந்தும் வெளியில் கட்டிடங்கள் கையாளம் தொழில்நுட்பங்கள் என மாறினாலும் மனதளவில் எதுவுமே இங்கு மாறப்போவதில்லை கதையை தொடக்கத்தில் படித்தபோது இது அவ்வளவு ஒரு விழிப்புணர்வு கொண்ட மன்னில் இல்லை அப்போது ஒரு கதையாகவே படித்தேன் ஆனால் அங்கதம் பற்றி பெரிதாக உடனும் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இப்போது சில ஆண்டுகள் இடைவெளியில் திரும்ப படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தென்பட்டன குறிப்பாக இருந்தன என்று கூட கூறலாம் இந்தியா அதிலுள்ள மக்கள் மக்களின் மூட நம்பிக்கைகளை பார்த்து தவறு என கூறும் நபர்கள் அரசியல்வாதிகள் குண்டர்கள் அரசு அரசதிகாரிகள் என யாரையும் எழுத்தாளர் ஸ்ரீலா விட்டு வைக்கவில்லை அத்தனை பேரையும் தனது அங்க எழுத்துக்களால் நையை புடைக்கிறார் இறுதியாக அனைத்து உண்மைகளையும் கொண்ட ஒரு பாத்திரமனார் ரங்கநாத் கூட எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறார் மனசாட்சி அவரை ஊரை விட்டு வெளியேறு என கூட அவர் ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு தத்தளிப்பான மன்னனில் இருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு முறையாடல் ஒரு சிறந்த முடிவு அளிக்கிறது என்று கூட கூறலாம் அந்த இரு குரங்குகளை வைத்து ஒருவர் ஆட்டம் காட்டுகிறார் அதை பார்க்க மக்கள் அனைவரும் கூடி நிற்கிறார்கள் இப்படியாக அந்த நூல் நிறைவு பெறுகிறது பார்ப்பன வைத்தியர் அவரது இரு மகன்கள் பயல்வன் பத்ரி இளைவன் ரூபன் அடுத்து வைத்தியரின் சகோதரிமான் ரங்கநாத் ஊரில் உள்ள வணிகர் கையாதீன் உரையாடல் உரையாடல்கள் மட்டுமே வரும் அவரது ஒரே மகள் பெயலா பத்திரியின் சீடப்பிள்ளை சின்ன வசதாது பஞ்சாயத்து தலைவர் சனீஸ்வரன் என்கிற மங்கள பிரசாத் பள்ளி முதல்வர் கண்ணா மாஸ்டர் மாளவியா வயல் பத்திர நகலை வாங்க லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்ற சண்டை ஓடும் நொண்டி பிரசாத் குடிநோயாளி ஜோக்நாத் அபின் விற்கும் ராமாதீன் இவர்கள்தான் தர்பிரகத்தின் முதன்மை பாத்திரங்கள் இந்த நூலில் முழு இந்தியாவுமே அங்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது இதை வாசிக்கும் ஒருவருக்கு புன்னகையும் பிறகு வேதனையும் தோன்றுவது இயல்பான ஒன்று எழுத்தாளர் சுற்றுலவின் எழுத்து அப்படியான இயல்பை கொண்டுள்ளது அரசியல்வாதிகள் பிரசங்கம் பற்றி நிறைய இடங்களில் பகடி செய்யப்படுகிறது குறிப்பாக அரசியல்வாதி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு சென்று வீடு கட்டி கொள்ளுகிறார் அவருடைய வாழ்க்கை என்பது விற்று பேச்சு மட்டுமே தனக்கு மூளையில் மூளையில் தோன்றியது பிரசங்கம் செய்கிறார் சங்கம்பல் கல்லூரி அப்படித்தான் சங்கம்மல் கல்லூரியில் அப்படித்தான் ஒரு முறை பிரசங்கம் செய்து கல்வித்துறை மீது வழக்கம் போல புகார் கூறி பேச்சளவில் வருந்துகிறார் அவர் காரில் வரும்போது விவசாயிகள் முன்னேறியதுக்கு தன்னுடைய பேச்சு காரணம் என எண்ணுகிறார் அதே அவர்கள் இன்னும் விவசாயம்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் முன்னேறவில்லை என வருத்தம் படுகிறார் காந்தி நேரு என நவீன கால இந்திய சிற்பிகளும் கூட தப்பிக்க முடியவில்லை சிலருக்கு இந்த நூலை வாசிக்கும் போது அங்கதமான பகுதியில் கோபத்தை உண்டாக்கலாம் ஆனால் யோசித்து பார்த்தால் நடைமுறை என்பது இந்த நூலில் கூறியதை விட கொடூரமாக உள்ளது ரங்கநாத் சரித்திரத்தில் பட்டம் பெற்றவர் ஆனால் வேலை இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பார்ப்பன சாதி சேர்ந்தவர் அவர் வரலாறு சார்ந்து ஆடை செய்ய முயல்கிறார் அதற்காகவே தனது மாவ கிராமத்தில் உள்ள மாமாவை வீட்டிற்கு வருகிறார் அப்போது அவருக்கு சிவபால் கஞ்சில் உள்ள தேவி கோயில் நினைவுக்கு வருகிறது அங்கு அவரது மாமா வைத்திய மகன் கூப்பனோடன் செல்கிறார் தேவி சிலை என்பது உண்மையில் தேவி சிலையே அல்ல அது ஒரு போர் வீரர் ஒருவரின் மார்பளவு சிலை அதை பெண் தெய்வம் என சொல்லி முழுவூரையே பூசாரி ஏமாற்றி சம்பாதிக்கிறான் அதை பற்றி கேள்வி வைக்கும் ரங்கநாத்தின் உடனே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது ஏறத்தால் பூசாரி அவரை தாக்கம் அளவுக்கு செல்கிறார் அதாவது நம்பிக்கையின் முன் உண்மை தேவைப்படுவதில்லை அதை ஒரு ஒரு கூட எத்தனை மூடகளோடு மோதி வெல்ல முடியும் ஏனெனில் அங்கு ஒட்டுமொத்த ஊரே தேவியின் மீதாக தேவியின் மீது ஒரு பித்தாக கிடக்கிறது நூலில் தேர்தல் உள்ளதுக்கான மூன்று உத்திகள் கூறப்படுகின்றன இந்த உத்திகளுக்கான மதிப்பு இன்றைக்கும் அப்படியே தான் உள்ளது உயிர் சரியாக மேல்தட்டியுள்ள பார்ப்பனர்கள் ஆட்சியை பிடித்து வருகிற நிலையில் நூலில் உள்ள அத்தனை தேர்தல் உத்திகளையும் சூழலுக்கேற்ப நிலப்பரப்பேற்ப பயன்படுத்துகிறார்கள் அதில் வாக்களிக்கு அதில் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுப்பதை இன்றும் கூட மதவாத கட்சி தனது குண்டல்களை வைத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது இதை வைத்து தான் வைத்தியர் கூட்டுறவு சங்கத்தின் அதிகாரம் கல்லூரியின் மேலாளர் ஆகிய பதவிகளை காப்பாற்றி கொள்கிறார் எழுத்தாளர் ஸ்ரீலா சிந்தனை எப்படி உருவாகியிருக்கும் என படிக்கும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆச்சரியமாக உள்ளது அவரது கருத்துக்கள் இன்றைக்கும் கூட அப்படியே காலவதியாகாமல் பயன்பாட்டில் உள்ளது அந்த வகையில் தலையில் பிறந்தவர்கள் பாதத்தை புறக்கணிக்கிறார்கள் சிலர் அதிகார வெளியில் பாதத்தை வெட்டியே எறிகிறார்கள் பார்ப்பனர் தன் தேர்தலில் வெல்ல சாமியாரை கூட்டி வந்து தெய்வ பஜனைகளை பாட வைத்து அதன் வழியாக பார்ப்பனர்களை ஆதரிக்கக் கோருகிறார் அந்த வழி ஏற்கனவே அதை பின்பற்றிய கொண்ட மக்களுக்கு ஏற்புடையதாக உள்ளது கூடுதலாக கஞ்சா கலந்தமான பேர் மக்களின் புத்தியை வழங்க வைக்கிறது அப்புறம் அப்புறம் என்ன தலையில் பிறந்தவர்கள் வெள்ளுகிறார்கள் பாதில் பிறந்தவர்கள் பியூன் வேலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படியான தர்மயுத்தம் நடத்தப்படுகிறது தனித்துவமான இந்திய நீதி நிலைநாட்டப்படுகிறது பெண்களை சக மனிதனாக நடத்தாத ஒரு போக்கும் நூலில் பதிவு செய்யப்படுகிறது வணிகர் கயாதீனின் வீட்டில் திருட்டு நடக்கிறது அதை கண்டறி வந்த காவல்துறையும் வீட்டில் இருந்த வணிகரின் தங்கை மகள் மீதே சந்தேகப்படுகிறது அதாவது அவர்களுடைய நடத்தை தவறானது என நம்புகிறார்கள் இதே போல் ஊரில் உள்ள பிறரும் நம்புவதற்கு விரும்புகிறார்கள் உண்மை எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் இப்படியே நம்புவோம் என தங்களைப் பிடித்தபடி கற்பனை செய்து கொள்கிறார்கள் இதன் நீட்சியாக நீதிமன்றத்தில் சின்ன வஸ்தா அது குற்றம் சாட்டப்பட்ட ஜோக்நாத்து ஜோக்நாத்தின் இதன் நீட்சியாக நீதிமன்றத்தில் சின்ன சாட்டப்பட்ட ஜோக்நாத்துடன் வணிகர் மகள் பேனாவுக்கு தவறான தொடக்கம் இருந்ததாக உறுதியாகவும் அலட்சியத்துறும் கூறுகிறான் அவனுக்கு அப்பெண் மீது குற்றம் சாட்டுவது பற்றி எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை இந்த வினோத போக்கு சிவபால் காஞ்சியில் உள்ள பல உள்ள அதாவது அந்த கிராம மக்களே அப்படிப்பட்டவர்கள்தான் இருக்கிறார்கள் பைல்வன் பத்ரி கிராமத்தில் உள்ள வைத்தியரின் மூத்த இவர்தான் வைத்தியுடைய அரசியல் வாரிசு அவருக்கு வணிகரின் மகளான பேலா மீது காதல் இருக்கிறது அந்த காதல் அவளை தான் திருமணம் செய்யப் போகிறேன் என்ற வகையில் அவராக கற்பனை செய்து கொள்கிறார் அந்த வகையில் சின்னவசாது கோ நீதிமன்றத்தில் பொய் சொல்லும்போது அவருக்கு சின்னவசாது மீது கோபம் புரிகிறது அவள் தான் அந்த பெண் மீதான அவதூறு பற்றி பெரிதாக அவர் பொருட்படுத்துவதில்லை வைத்தியர் தீவிரமான சாதிவதை கொண்டவர் அவரது தீவிரப்போக்கை அநீதியை செய்யும் செயலில் பற்றி முற்றாகுந்த ஒரே பாத்திரமாக வணிக நிற்கிறார் அவருக்கு பள்ளி கண்ணா மாளவியா ஆகியோர் செய்யும் போராட்டத்தில் வெல்ல முடியாது என்பது முன்னரே தெரிந்துவிடுகிறது அவரதை அவர் அவர்களுக்கு கூறும் விஷயங்கள் நாவலின் பின்னர் அப்படியும் உண்மையாக நடக்கிறது ஒட்டுமொத்த நூலிலும் போல அமைதியாக அனைத்தையும் கேட்டு உறுதியான கசப்பான உண்மைகளை கூறும் ஒரே ஒரு பாத்திரம் கையாதின் மட்டுமே அவர் யாரையும் தனது பேச்சில் காயப்படுத்துவதில்லை யார் பேச வந்தாலும் அமைதியாக நின்று கூற கூறுவதை முதலில் கேட்கிறார் பிறகு தன்னுடைய கருத்தை வலிந்து கேட்கும்போது மட்டுமே கூறுகிறார் தர்பார் பெண்கள் பற்றி பேசப்படவில்லை புழுக்க ஊழல் லஞ்சம் வன்முறை என அனைத்துமே ஆண்களின் உலகத்தில் நடக்கும் சம்பவங்களாக உள்ளது நூலில் ஒரு பகுதியில் விலை விலை மாத உறுத்தியை பற்றி தேவி கோயிலுக்கு ரங்கநாத் செல்லு திரும்பும் போதும் மேலா பற்றி ரங்கநாத் ரோபன் பத்திரி ஆகியோர் பேசப்படுகிறது அதுவர பெண்களின் பங்களிப்பு நூலில் மிக குறைவு பிறர் வாழ்க்கையை அளிப்பவர்களும் அநீதி செய்பவர்களும் இடையிலாது கா கடவுளை வணங்கிபடியே இருக்கிறார்கள் குறிப்பாக வைத்தியர் அவர் நகரத்துக்கு ரூபன் பள்ளி முதல்வர் ஆகியோர் சென்று திரும்பும்போது வழியில் காணும் ஒரு கோவிலில் உடனே தனது இது நின்று உடனே பிரார்த்தனை செய்கிறார் அந்த பிரார்த்தனை முழுக்க அவரது அரசியல் எதிரிகளை முற்றாக அளிக்க வேண்டுவதாக உள்ளது சூழ்ச்சி சதி உடல் வலிமை பணம் ஆகியவற்றை வைத்து அனைத்து விஷயங்களும் செய்து ஊரை பின்தங்கிய நிலையில் வைத்து தன்னை உயர்த்து வைத்தியர் பணத்தை கொள்ளையெடுத்து சென்ற திருடரை விட்டுவிட்டு மத்திய அரசிடமிருந்து மீண்டும் பணம் வாங்க முயலும் இடமெல்லாம் நாவலில் ஒரு சாமர்த்திய சிகரம் என்றே சொல்லலாம் வைத்தியர் அப்படித்தான் முழுக்க இருக்கிறார் ஒரு சாமர்த்தியமான தனது அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு அதை பிறருக்கு எதிராக அதாவது அவர் சகோதரி மகன் ரக்னாத்தை கூட அவர் ஒரு தனது அதிகாரத்தின் மூலம் இழிவு செய்து கீழே தள்ளுகிறார் தலை வீழ்த்துகிறார் தருவாராகும் நூலை வாசிக்கும் ஒருவர் இந்தியராக உள்ள பட்சத்தில் பல்வேறு விஷயங்களை நினைத்து பார்த்து வருந்துவார் என்பது நிச்சயம் அந்த அளவுக்கு அங்கதம் குரூரமாக வாசிப்பு வழியாக மனதில் இறங்கி நம்மை வதைக்கிறது இங்கு எதுவுமே மாறவில்லை என்பது தான் நூலை வைத்து நிறைவு செய்யும்போது தெரிய வரும் இருட்டில் நிற்கும் நம்மை வதைத்து வெளிச்சத்தை நோக்கி திரும்ப வைப்பதும் கூட அதுதான் நன்றி இது மலைப்பேச்சு பாட்காஸ்ட் நான் உங்கள் ரோனி